எபிசோட் ரெண்டு அப்போது போன் ரிங் ஆனது அதில் தீக்ஷா கல்யாண் என்று பெயர் வந்தது அது ஹரிஷ் கல்யாணின் தங்கை தீக்ஷா கல்யாண் ஹரிஷ் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான் அண்ணா ஹாப்பி பர்த்டே நான் அக்ஷயாவோட சேர்ந்து உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன் அவனுக்காக கிஃப்ட் கூட வாங்கி வச்சிருக்கேன் என்று சந்தோஷ குரலில் சொல்ல எந்த உணர்ச்சியும் இருந்தது ஹரிஷின் குரல் தீக்ஷா இனி நீ அவளுக்காக கிஃப்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் என்ன விட்டு போக போறான் நாளைக்கு தீக்ஷாவிற்கு ஒன்றும் புரியவில்லை என்னென்ன சொல்ற என் கிட்ட பணம் இல்லங்குறதால அவளுக்கு என் கூட வாழை பிடிக்கல என்று சொன்னதும் தீக்ஷாவின் கோபம் தலைக்கேறியது அவள் அதே பணத்தாலேயே எரிக்கிறேன் என்று கோபத்தில் கத்தி போனை வைத்தாள் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு அக்ஷயா வீட்டில் கிளம்பி கொண்டிருக்க ஹரீஷும் கிளம்பிக் கொண்டிருந்தான் எப்போதும் காலையில் பரபரப்பாக கிளம்பி கொண்டிருப்பவன் இன்று சற்று வழக்கத்துக்கு மாறாக ஒருவித தெளிவுடனும் நிதானத்துடனும் காணப்பட்டான் இனி தினமும் பார்ட் டைமாக டெலிவரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாததால் பொறுமையாகவே கிளம்பினான் இரவு முழுவதும் தூங்காத சோர்வும் மனதின் கவலையும் அவன் கண்களில் தெரிந்தது அக்ஷயா தன் டிராவல் பேக்கில் எல்லா துணிகளையும் இரவே பேக் செய்து தயாராக இருந்ததால் தன் ஹேண்ட்பேக்கில் சில பொருட்களை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தாள் ஹரீஷும் தன் லேப்டாப் பேக்கை எடுக்க சோஃபாவிடம் போக அங்கு டெலிவரி பேகும் இருந்தது டெலிவரி பேகை கையில் எடுத்து பார்த்து பழைய நினைவுகளுடன் சிரித்தான் அதை வைத்து விட்டு தன் லேப்டாப் பேகை எடுத்தான் அப்போது அக்ஷயா தன் பேக்குகளுடன் ஹாலுக்கு வந்தாள் ஹாலில் ஹரிஷ் இருக்க அப்போது இருவரின் கண்களும் பேச ஆனால் அக்ஷயா அவன் பார்வையில் இருந்து முகத்தை திருப்பி வெளியே சென்றாள் ஹரிஷின் கண்ணில் இன்னும் காதல் இருந்தது அவளை விட்டு பிரிய இன்னும் மனமில்லாமல் தான் இருந்தான் பிளீஸ் அக்ஷயா போகாத நில் எதுவாக இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம் என்று தன் மனதில் எழுந்த வார்த்தைகளை அவனால் வாயால் கூற முடியவில்லை அவனுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான் அக்ஷயா வெளியே செல்வதை பார்த்து இவனும் வெளியே வந்து ஹரிஷ் வீட்டை பூட்டினார் பின் இருவரும் அவர்கள் தங்கியிருந்த ரூம் பக்கத்தில் இருக்கும் ரோட்டிற்கு வந்து நின்றனர் அக்ஷயாவிற்கு போன் வர அவள் போனை எடுத்து மிகவும் மென்மையான குரலில் பேச தொடங்கினாள் இதை கேட்ட ஹரீஷ் கேப் புக் பண்ணியிருந்தா அந்த டிரைவர் கிட்ட எதுக்கு இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கா என்று குழப்பத்துடன் அக்ஷயாவை பார்த்தான் ஆனால் அவளோ ஹரிஷை கண்டுகொள்ளாமல் மெய்மறந்து பேசிக் கொண்டிருந்தாள் தனக்கு மட்டுமே சொந்தமான அந்த மென்மையான குரலை ஹரீஷ் கேட்டு நீண்ட நாளாகிவிட்டது ஹரீஷ் அக்ஷயாவிடம் பேச சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருக்க அவள் நீண்ட நேரம் பேசிக் இருந்ததால் தயங்கி தயங்கி ஒரு வழியாக தன் மனதில் குமுறல்களை வெளியே கொட்டினான் அக்ஷயா போனை வைத்தவுடன் ஹரீஷ் அக்ஷயாவை பார்த்து அக்ஷயா என அழைக்க அவள் முகத்தை முறைப்புடன் வைத்துக் அவனை பார்த்தாள் அக்ஷயா இப்பவும் அவசரம் இல்லை நீ நல்லா யோசிச்சு அப்புறம் கூட உன்னோட முடிவை சொல்லு நீ கண்டிப்பாக இப்போ என்னை விட்டு பிரிஞ்சே ஆகணுமா இனிமேல் உனக்கு பிடிச்ச லைஃப் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு என்று சொல்ல அவள் முகத்தில் ஏளனத்துடன் ஃபோனில் பேசிய மென்மையான குரலுக்கு சம்பந்தம் காட்டமான குரலில் ஹரீஷ் அதான் எல்லாம் நேத்தே பேசியாச்சே ஏன் மறுபடி மறுபடியும் அதை கேட்டு டார்ச்சர் பண்ணுறேன் எனக்கு அதை பற்றி பேசவே விருப்பம் இல்லை இது நேற்று நைட் ஆஃபீஸில் நடந்த பிரச்சனையால் எடுத்த முடிவில்லை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டேன் சொல்றதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நேற்றுதான் சொல்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது அதான் சொல்லிட்டேன் நான் முடிவு எடுத்ததை எடுத்தது தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத ப்ளீஸ் என்று சொல்ல ஹரீஷின் முகம் காலை பொழுதிலும் சோகத்துடன் காணப்பட்டது அப்படின்னா இவ்வளோ நாள் நீ என்னை லவ் பண்ணாம என பிடிக்காமையா கூட இருந்த என்றான் லவ் இருந்துச்சு எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இப்போ உன் மேலே வெறுப்பு தான் அதிகமாக இருக்குது என்னை பார்த்தா என் தேவைக்காக மட்டுமே யோசித்து பேசுகிற ஒரு செல்ஃபிஷ் மாதிரி உனக்கு தெரியலாம் ஹரீஷ் ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம தேவைகள் தான் நம்ம லைஃப்பை தீர்மானிக்கும் என்னால் இப்படி தினமும் கஷ்டப்பட்டு வாழ முடியாது ஹரீஷ் நீயும் டே அண்ட் நைட் வேலை செஞ்சு எனக்காக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த வீட்டுக்கு மொத வரும்போது இந்த செடியை நம்ம மெமரியாக இருக்கணும்னு நம்ம நட்டோம் இப்போ பார் ஒரு வருஷத்தில் இது எவ்வளோ பெருசாக வளர்ந்து இந்த தெருக்கே நிழல் கொடுத்துட்டு ஆனா நம்ம ஒரு வருஷம் ஆகியோ இன்னும் அப்படியே இருக்கும் ஹரீஷ் யாருக்கும் ஆயிரலான்னு ஹரீஷ் அவ்வளவுதான் என்று ஹரீஷின் மனதை நோகடித்தாள் இதை கேட்ட ஹரீஷ் அவளுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் அப்படியே நின்றான் அக்ஷயா இரவில் ஹரிஷை அவ்வளவு திட்டியும் ஹரீஷிற்கு அவள் மீது இருந்த காதலால் அவரிடம் பேசி புரிய வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் கடைசியாக ஒரு முயற்சி செய்தான் ஆனால் அதுவும் பயனளிக்கவில்லை சிறிது நேரம் கிடையில் ஒரு அமைதி நிலவியது ஹரீஷ் ஏதோ முடிவெடுத்தவனாய் அக்ஷயா நமக்குள்ள எப்போ இருந்து மிஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நமக்குள்ள எந்த ஹாப்பியான கான்வர்சேஷனும் இருந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை சண்டை மட்டுமே தான் போட்டுகிட்டே இருக்கும் உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு புரியுது இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கலாமா நினைக்கிறேன் இன்னைக்குதான் அந்த கனவுல இருந்து முழிச்சு ஒரு நிஜ வாழ்க்கைக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு இனிமேல் நீயும் மெமரிஸும் என் லைஃப்ல ஒரு சின்ன குண்டூசி அளவுக்கு கூட வேண்டாம் ஹரீஷ் என தனக்குள்ள இருக்கும் ஆதங்கத்தை அக்ஷயா சொல்லி கொண்டு இருக்க அப்பொழுது அங்கு மிகுந்த சத்தத்துடன் ஒரு BMW எம் டபிள்யூ கார் தூரத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தது இருவரும் அந்த சத்தத்தை நோக்கி காரை பார்க்க கார் இவர்களின் பக்கத்தில் வந்து நின்று கதவு திறக்கப்பட்டு காரில் இருந்து கோட் சூட்டுடன் ஒருவர் இறங்கினார் தலை கொஞ்சம் வாழுக்கையாகவும் ஒரு கால் ஊனமாகவும் இருந்தது அவரை ஹரிஷிற்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது அவர் ஹரிஷ் வேலை செய்யும் நிதி இயக்குனர் விக்னேஷ் விக்னேஷிற்கு வயது முப்பத்தி இருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு கார் விபத்தில் சிக்கி அவருடைய கால் ஊனமானது அதே விபத்தில் அவர் மனைவியையும் இழந்தார் கம்பெனியின் மீட்டிங்கில் எங்கோ ஓரிரு முறை அவரை பார்த்த ஞாபகம் ஹரீஷிற்கு இருந்தது விக்னேஷ் காரில் இருந்து இறங்கி கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் உதவியுடன் அதை தாங்கியபடி நொண்டி நடந்து ஹரிஷின் பக்கம் வந்து ஹரிஷிற்கு கை கொடுத்தார் ஹலோ மிஸ்டர் ஹரீஷ் ஹாப்பி பர்த்டே என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் நம்ம கம்பெனியோட பினான்ஸ் டைரக்டர் விக்னேஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று சொல்ல ஹரீஷிற்கு எதுவும் புரியாமல் முழிக்க என்ன எதுக்குன்னு புரியலையா லாஸ்ட் ஒன் இயரா என் ஒய்ஃப் அக்ஷயாவை பார்த்துட்டு இருக்குதான் என்று சொல்ல ஹரீஷிற்கு இப்போது தான் எல்லாம் புரிந்தது ஓ இவ்வளவு நேரம் இந்த கேப் டிரைவர் கூட தான் நீங்கள் பேசிட்டு இருந்தியா என்று மனதுக்குள் நினைத்து திரும்பி அக்ஷயாவை பார்க்க அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் விக்னேஷ் ஹரிஷின் முகத்தருகில் வந்து சொடக்கு போட ஹரீஷ் விக்னேஷை பார்த்தான் ஹரீஷ் நீ அக்ஷயாவை சந்தோஷமா பார்த்துக்கிட்டியான்னு எனக்கு தெரியாது ஆனால் இனிமே அவள் சந்தோஷமா இருப்பா நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் இனிமே நீ அவளை பத்தி நினச்சி வருத்தப்பட தேவையில்லை என்று சொல்ல ஹரீஷ் விரக்தியில் அக்ஷயாவிடம் இதுக்காகவா அதுவும் இவனுக்காகவா என்னை விட்டுட்டு போற அக்ஷயா பணத்தை மட்டுமே நம்பிய இவர் கூட நீ போற அப்படி உனக்கு என்ன பிடிக்காம என்னை விட்டு போற நினைச்சேன் ஆனால் என் ஸ்டேட்டஸ் பிடிக்காமல் போறேன்னு இப்போதான் புரியுது என்னை பிடிக்கலனாலும் என் வயசில் லைஃப்பில் செட்டிலான ஏதோ ஒரு பையனை தேடி போவேன்னு நினச்சேன் அவர் ஹேண்டிகேப்டாக இருக்கிறது கூட எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இவ்வளவு வயசு அதிகமான ஒருத்தரை நீ செலக்ட் பண்ணியிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இவரை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் அக்ஷயா என்று வருத்தத்துடன் கூற அக்ஷயா கோபம் வந்தவளாய் நிறுத்துரா இவரை பற்றி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது எனக்கு தேவையானது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னார் எனக்கு அவர் கேட்டதில் எந்த தப்பு இருக்கிறதா தெரியல யோசிச்சு பார்த்தேன் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு என்னோட லைஃப் ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றதுக்கு இவரோட வாழ்றது பரவாயில்லன்னு தோணுச்சு நல்லா யோசிச்சு நிதானமாக இந்த முடிவுக்கு வந்தேன் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கு போகிறோம் என்று சொல்லி விக்னேஷின் கையை இறுக்கமாக பிடித்து அக்ஷயா தொடர்ந்து பேசினாள் என்ன சொன்ன இவரை விட எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன்னு கேட்டல்ல இவரோட கம்பேர் பண்ணவே உனக்கு தகுதி இல்லை இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ கேவலம் செலவுக்கே கஷ்டப்படுற என்ன நீ வேலையும் உட்கார்ந்து அதே பழைய வேணும் பணம் கார் இதெல்லாம் மட்டும் வச்சு நல்லா லைஃப் ரன் பண்ணி நல்லா இருக்க முடியும் நினைக்கிறியா அக்ஷயா அது உன்னால முடியாது என்றான் என்ன சாப விடுறியா நீதான் முட்டால் மாதிரி ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்க போற ஏதாவது பணம் கஷ்டம்னா கூச்சம் இல்லாம என்கிட்ட வந்து கேளு ஹரீஷ் என்று அக்ஷயா நக்கலாக கூறினாள் விக்னேஷ் ஹரிஷிடம் தொடர்ந்து ஹரீஷ் நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்ல அக்ஷயா ரொம்ப லவ் பண்றேன் அவளும் என்ன ரொம்ப லவ் பண்றா அவளுக்கு என்னென்ன எப்பப்ப வேணும்னு பாத்து பாத்து செய்வேன் அவளை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்குவ கடவுள் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு தான் அக்ஷய மாதிரி அழகான இது வரைக்கும் என் லைஃப்ல வந்த எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணதே இல்லை அதான் இந்த லெவலுக்கு என்னால வளர முடிஞ்சது என்ன பார்த்து கத்துக்க என்று விக்னேஷ் சொல்ல ஹரீஷ் அவனை கோபமான பார்வையுடன் இன்னொருத்தன் லவ் பண்றான்னு தெரிஞ்சும் ரெண்டு பேரும் லிவ்விங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவகிட்ட லவ் சொல்லியிருக்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா எச்ச நான் சாப்பிட்டு மிச்சவச்சேலைய நக்கிட்டு போக வந்த நாய்த நடனி உன்ன மாதிரி கேவலமானவனை இனிமே லைஃப்ல பார்க்கவே கூடாது என்றான் உடனே அக்ஷயா கோபம் வந்தவளாய் டே லிமிட்டை மீறி போற யார கேவலம்னு சொல்ற நீதாண்ட அசிங்கம் பிடிச்சவன் நான் உனக்கு வாங்கி கொடுத்த பொருளெலாம் இன்னும் வீட்டில் தான் இருக்கு சேவிங்ஸ்ன்னு என்னோட சேலரி அமௌண்ட் பாதி ஓ அக்கௌண்டில் தான் இருக்கு அதெல்லாம் நான் உனக்கு போட்ட பிச்சை நினைச்சுக்கிறேன் இனிமேல் லாவது உறுப்புற வழியைப்பாரு என் மூஞ்சிலே முழிச்சிட்டார என்றாள் விக்னேஷ் நக்கலாக டார்லிங் நீ என் டென்ஷன் ஆகிற அவனுக்கு நீ கிடைக்கலன்ற கோபத்தில் கத்திட்டு இருக்கான் பைத்திகார லீவிங் வி கேன் கோ என்று கூறி கையை இறுக்கமாக பிடித்து தன் காரை நோக்கி நடந்து சென்றான் விக்னேஷ் அக்ஷயா ஒரு கையில் விக்னேஷை அணைத்து மற்றொரு கையில் டிராவல் பேகை உருட்டிக் கொண்டு காரை நோக்கி சென்றாள் ஹரீஷ் விரக்தியிலும் கோபத்திலும் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என எண்ணத்துடன் அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்தான் அக்ஷயாவின் இந்த மாற்றம் ஹரீஷிற்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது சில நாட்களாக தன்னுடன் சரியாக பேசாமல் இருப்பதற்கு காரணம் விக்னேஷ் என இப்போதுதான் மெல்ல புரிய ஆரம்பித்தது எல்லாம் நல்லதான் போயிட்டு இருந்துச்சு எங்க தப்பு பண்ணனும் இவையில்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் மீண்டும் மிகுந்த சத்தத்துடன் இன்னொரு அக்ஷயாவை நோக்கி அது வந்தது மூவருக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்க விக்னேஷும் அக்ஷயாவும் அந்த காரை பார்த்தவாறு நிற்க கன அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் அவர்களின் BMW காரில் மோத BMW காரின் கண்ணாடிகள் சில்லு சில்லாக தெரித்து சிதறினார்